எப்பவும் இருக்குன்னாக்கா அதானது ஆத்மா ஆத்ம சாட்சா்காரம் நிறுவாணம் சங்கராச்சாரியர் இருந்த நிலை ரமண மகர்ஷி இருந்த நிலை வசிஷ்டாதி மகர்ஷிகள் இருந்த ஒரு நிலை அது சத்தியமா இருக்கணுமோ இல்லையோ சத்தியமான எப்பவும் இருக்கணுமோ இல்லையோ எப்பவும் இருக்கணுமான இப்ப இருக்கணுமோ இல்லையோ இங்க இருக்கணுமோ இப்போ இப்போ நமக்கு இல்லையா அதுல வருமானாக்கா time will come when you will lose it. இப்போ இங்க நமக்குள்ள இங்கேயே நம்ம சத்வரூபமா அது பிரகாசிச்சுட்டு இருக்கு அப்படி இருக்கானா நம்ம வந்து ரமண மகர்ஷின்னு தோணலையே சங்கராச்சாரியும் தோணலையே அவளுக்கும் தோணல அவளுக்கு என்ன வித்தியாசம் இப்படி திருஷ்டியை விட்டு இப்படி திருப்பினா நம்ம அதுக்கு ரெடி ஆகிற வரைக்கும் இப்படியே சுத்தின்னு இருப்போம் ரொம்ப நமக்கு நம்ம கிட்டே எவ்வளவு டிஸ்டன்ஸ் சொல்லுங்கல்ல வெளியில் இருக்கிற பொருளுக்கெல்லாம் டிஸ்டன்ஸ் இருக்கு ஸ்வர்க்கத்துக்கு போனோம் டிஸ்டன்ஸ் இருக்கு வைகுண்டத்துக்கு போனோம் இருக்கு கைலாசத்துக்கு போனோம் இருக்கு மனசை விட புத்திய விட பக்கத்துல இருக்கு இது எல்லாம் கழட்டி போட்டுட்டு நம்மளை விட அது பக்கத்துல இருக்கு கொஞ்சம் கூட சிம்பிளா சொல்லட்டுமா உங்களை விட ஆத்மா உங்களுக்கு பக்கத்துல இருக்கு ஏன்னா நீங்க உங்களை கூட தொலைச்சுடுவிகள் ஆத்மாவை தொலைக்க முடியாது என்ன சொல்றேன் வார்த்தையால விளையாடலை சுசுப்தியில தினமும் தூங்குற போது நீங்க உங்களை தொலைக்கிறீங்களா நீங்கள் நினைச்சு அந்த ஐ தாட் இண்டிவிஜுவல் சென்ஸ் ஈகோ அகங்காரத்தை தொலைக்கிறீங்களா இல்லையா அதனாலதான் நிறைய பேரு சுஷுப்தியில நீங்க இருக்கீங்களான்னு கேட்டா இப்படி இப்படி ஆட்டுவாங்க நீ செத்து போயிட்டே இல்ல அப்பவும் இப்படி இப்படி ஆட்டுவோம் அப்ப இருக்கே இல்லையா அப்பதான் இப்படி எப்படி வரும் அப்ப யாருக்கா அந்த இல்லன்னு சொல்றதும் சத்தியம் இருக்கான்னு சொல்றதும் சத்தியம் ஏன்னா இப்ப இருக்கேன்னு சொல்லிக்கிறவன காணுமாங்க ஆனா அங்க சூன்யம் இருந்ததா அல்ல ஏதோ இருந்தது பூர்ணம் இருந்தது அதுவும் நீங்க இல்லையா அப்ப டவுட் வந்துடும் பேசிக்கலி நம்மளை பத்தியேட் வந்துடுச்சு நம்ம யாருங்கிறது அவஸையில இருக்கிறவன் நானா ஜாகிரத்தில் உபநியாசம் பண்ணிட்டு இருந்து சொப்பனத்தில் வந்து ஆசாரியா இருக்கேன் சொப்பனத்தில் வந்து பாட்பாடுற ரமணாவை பார்த்தா நாராயணன் பார்த்தா பாடணும் தோணித்து எனக்கு ஜாகிரத்தில் பாடினா யாரும் கேட்க மாட்டேங்கிறான் சரி சொனத்துல கச்சேரி சொல்லம் சுசுப்தி மூன்று அவஸ்தைகள்லயும் மாறாம ஒரு அதிஷ்டானம் இருக்கு அந்த அதிஷ்டானத்தை ஜாகிரத் சொப்பனத்துல முதல்ல பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு அதனால சுசுப்திய காட்டுறோம் சுசுப்தியில எல்லாத்தையும் எடுத்துட்டு ஏதோ மிஞ்சி இருக்கு அது இப்பவும் இருக்கு நம்ம பின்னால இருக்கு நம்ம மனசுக்கு பின்னால புத்திக்கு பின்னால அகங்காரத்துக்கு பின்னால அது இருந்துட்டே இருக்கு அதுதான் இருப்பு நிலை அந்த உணர்வு அந்த உணர்வு இவ்வளவு சிம்பிளா பகவான் அருணாச்சல அஷ்டகத்துல இருந்தொளிர் அப்படின்னு அந்த இருந்து பிரகாஷிக்க கூடிய வஸ்துவை விட்டு வெளியில தேடுறது கையில டார்ச்சர் வச்சு இருட்டு தேடுற மாதிரி நீயே வெளிச்சம் வெளியில எல்லாம் தேடி ஸ்வரூபத்தை விட்டு வெளியில எங்க கிடைக்குமா இங்க கிடைக்குமா அலைஞ்சுட்டே இருக்கிய அதையெல்லாம் விட்டுட்டு அதனால இனி தேடி அடையறதுல விரக்தி வரணும் ஏதாவது பண்ணி அடையறதுல வைராகியம் வரணும் தண்ணிலிரு இருந்து அந்நியமான ஒரு பொருள் இருக்கக்கூடிய விழுந்துடுத்தால் பிரம்மனிஷ்டம் விதிவது பயத்திய எல்லாத்துலையும் வைராகியம் வந்து அப்ப என்ன பண்றி வரும் அப்பதான் பக்தி வரும் அப்போ ஒரு பக்தி வரும் அப்போ பிரம்மனிஷ்டனா இருக்கிற ஒரு குரு கான்டாக்ட் வரும் வெளியில மற்ற ஆலம்பத்தை எல்லாம் விடுற போது பதஞ்சலி நோத்திய அந்த குருவது விதி என்னதுனாக்கா குரு கிட்ட இப்படி போனமா அப்படி போனமா சாஸ்திரம் சொல்றது விதி இல்லை பரிக்ஷலோகான் கர்மசிதான் பிராமணோ நிர்வேதமாய் நாஸ்தி அகிருத்கிருத்தேன சித்யம் உபனிஷன் சமித்தை கொண்டு போய் கொடுக்கறானோ அப்படின்னு இத்தனை நாளைக்கு இந்த சமீத வச்சிருந்தே தான் யஜ்ஜம் மணி யாகம் மணி எல்லாம் இப்போ அந்த கர்மாங்க பூதமா இருக்கிறத கொண்டு கொடுத்தா அவரத வாங்கி உடச்சு அக்னியில போடணும் உனக்கு முடிஞ்சு போச்சு பூர்த்தி போச்சு நவ் யூ ஆர் ரிலீஸ்ட் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்து அப்படின்னு வெளியில கொண்டு வந்து குரு லௌகர் வைதிக கர்மாவை போட்டு கட்டி டிசிப்ளின் பண்ணி இவனை சுத்தம் பண்ணி அந்த கர்மாவிலேருந்து இவனை விடுவிச்சு இவனுக்கு வந்து ஞான உபதேசம் அனுப்பர்மாவும் பிரதிபந்தம் பண்ணறேன்னு ஒரு விசாரம் ஆரோபணம் எடுக்கிறதுக்கு தயாராக அவன் ரெடி ஆயிட்டான்னா கஷ்ட குரு பிரம்மனிஷ்டம் விதிவது பேத்திய பிரத்யேகாத்ம விஷயாத சரண்யம் அபசியன்னு என்ன சொல்றார் சங்கராச்சாரியர்னா இந்த ஆத்மானத்தை தவிர பாக்கி எதுவுமே எனக்கு வழி இல்லைன்னு நிச்சயம் பண்ணிண்டான வேற எதுவுமே எனக்கு கதி இல்லங்கிற மாதிரி அப்படின்னா அந்த உள்ள இருக்கிற அந்த விசிராந்தி இருக்கே எல்லாத்துல இருந்தியும் விடுபட்டு அபாடாங்கிற அந்த ரிலீஸ் இருக்கே அதுக்கு ஒரு தாகம் அந்த சீதள தீர்த்தத்தை குடிக்கிறதுக்கு ஒரு தாகம் அது வந்துருது அந்த கர்த்திருவ புத்தி கர்த்த இவனுக்கு ஒரு பெரிய வியாதி மாதிரி தோன்றது இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படி ஆகணும் நாளைக்கு ஆனா ஓடணும் இவன் ஆகணும் அவன் ஆகணும் இல்லையா நம்ம ஆகாட்டாலும் மற்றவா நம்மளை கேட்டுட்டே இருப்பேன் நீ என்ன ஆக போற என்ன ஆக போற சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு அப்பா வந்து என் பிள்ளைக்கு ரொம்ப ஆசை டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அமெரிக்காவுக்கு போனோம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த புள்ளேட்டு போய் என்ன வாங்கணும் எனக்கு ஆட்டோ ட்ரைவர் ஆகணும் அது அப்போ ஆட்டோ டிரைவரை தான் பார்த்துட்டு இருக்கு தினமும் காத்தால ஸ்கூலுக்கு போகிற ஏதோ நான் அப்பப்போ தோன்றது இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு தோன்றது இல்லையா அந்த பவரோகம்னு பேர் இதுக்கு பவரோகம்ங்கிறோமே பவரோகம் என்னதுன்னா பிக்கமிங் டு பிகம் சம்திங் டு பிகம் சம்திங் இந்த ஆகணும் ஆகணும் ஆகணம்ங்கிற அந்த ஒரு வியக்ரையில எது இருக்கோ அதை கோட்ட விட்டு இருக்கிறத கவனிக்கவே இல்லை எது பிரீயா நமக்கு இருக்கோ ஒரு காசு செலவு பண்ண வேண்டாம் ஒரு கஷ்டம் இல்லை சித்தமா இருக்கு ஒரு பெரிய நிதி அந்த நிதியை கவனிக்கவே இல்லை அந்த இருக்கிற வஸ்துவ அது இருக்குங்கிறதுக்குதான் திருப்பி திருப்பி இந்த டீப் ஸ்லீப்ப சொல்றோம் சுசுப்தியில என்னக்கா என்ன நீங்க ஆனாலும் அந்த தூங்கிறது ஒரு சுகம் இருக்கு பாத்தீங்கன்னா அது எங்கிருந்து வருது நீங்க ஒண்ணே அங்க எடுத்துட்டு போகல இல்லையா எங்கயோ ஹரிஷிகேஷ அரிந்துவாரு சாப்பிடுற சாமானம் முறுக்கு இருக்கு என்ன அங்க போனா என்ன கிடைக்குமோ தெரியாது எல்லாம் இருக்கட்டும் வச்சுக்கிறோம் அந்த சுசுக்தி அவஸ்தைக்குள்ள ஒண்ணுமே கொண்டு போக முடியலை ஒரு டிரஸ் கிடையாது ஒண்ணும் கிடையாது சரீரம் கிடையாது போறத உள்ள ஒரு ஆசை இருக்கு பாருங்க அதுக்குள்ள போய் ஒன்னும் இல்லாம உடம்பு இல்லாம நான் நீ அவன் இல்லாம இருக்கு ஒரு சுகம் அந்த சத்வஸ்து அங்க வந்து பூர்ணமான ஒரு பொருள் இருக்கு அந்த பூர்ண பொருளை தூங்கினா அடைய முடியாது ஆனா தூக்கத்தை அனுசந்தானம் பண்ண பண்ண பண்ண ஜாக்கிர நமக்கு அதோட சாட்சா வரும் ஜாகிரத்துல அதோட ரெக்ககனிஷன் வரும் நமக்கு ஜாகிரத்துல இப்போ இங்கே அதை நினைச்ச அனுசந்தானம் பண்ணி பண்ணி பார்த்தோம் தூக்கத்துல நமக்கு யாருக்கும் ரிலீஸ் வேண்டாம் அது பகவான் கொடுக்கற கிஃப்ட் ஜாகிரத்துல தான் நாம தேடுறோம் இல்லையா அதனால ஜாகரத்தில் மனனம் பண்ணி நிதி தியாசனம் பண்ணி பண்ணி நமக்குள்ள இருக்கிற அந்த சத்தை எது இதர அபாவத்தை காட்டுறதோ தன்னை தவிர இருக்கிற எல்லாத்தையும் விட்டு தானா இருக்கிற ஒரு வஸ்து இருக்கோ உள்ள அதோட ஸ்வரூபம் எப்பவும் சுகம் அதுக்குதான் அதை காட்டுறோம் அங்க மட்டும் துக்கமே இல்லை துக்கத்துக்கு என் கிடையாது ஆத்மாவில துக்கம் இல்லைன்னு எப்படி சொல்றேன்னா சுசுப்தியில ஆத்மா மட்டும்தான் இருக்கு சுசுப்தியில உலகம் இல்ல உடம்பு இல்ல மனசு இல்ல ஈகோ இல்ல ஏன் உங்களுக்கு தினமும் அங்க போன தோன்றதுன்னா அங்க ஆத்மா மட்டும் தானே தானாக இருக்கிறதுனால அதுல போய் ஒண்ணு பட்டு அத்வைதத்துக்கு வேற ஒரு பிரமாணமும் எங்களுக்கு வேண்டாம் அத்வைதம் இல்ல துவைதம் நீங்க என்ன வேணா சொல்லுங்க எல்லா அத்வைதியும் அங்க போய் அத்வைதி ஆயிடுவான் இரண்டாவது ஒரு பொருளியும் அவனால கட்சத்தில் வச்சு உள்ள போக முடியாது வேற ஒரு பிரமாணமும் வேண்டாம் அங்க போச்சுனாக்கா அத்வைதம் பிரபஞ்சோபசமம் பிரபஞ்சமெல்லாம் உபசமாயிடுச்சு நான் நீ அவன் ஒண்ணும் இல்லை நம்ம நினைக்க கூடிய கூட அங்கே இல்லை லோகங்கள் எல்லாம் கூட அங்கே இல்லை அங்க என்ன இருக்கு நம்மளால சொல்ல தெரியாது இன்டிமேஷன் ஆப் இமோர்டாலிட்ட இருக்கு அதனால கம்பேரிங் த வேர்கிங் ஸ்டேட் அண்ட் டீப் அப்போதான் யூ ஓட் ஃபார் த டீப் இல்லையா அது என்ன ஆச்சரியமா இருக்கும் அதை நினைச்சு பார்த்தா ஞாபகம் வந்துடும் ஏன் நம்ம அதுக்கு போய் ஓட்டு போடுறோம் ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலைக்கு இங்க வந்தா என்னெல்லாம் இருக்கு என்னெல்லாம் சாமானங்கள் இருக்கு உடம்பு இருக்கு உலகம் இருக்கு என்னெல்லாம் அஞ்சு இந்தியங்களால அனுபவிக்கலாம் நான் ஒருத்தன் இருக்கேன் அவன் இவன்யம் அங்க எதோ இருக்கு அது இழுக்கிறது அங்க அப்பாடா அது இன்னும் ரெண்டு ஆச்சு அப்படின்னு டைம் பீஸ பாத்து தெரிஞ்சுதானோ அப்படி ஒரு சந்தோஷம் இல்லையா திருப்பி திருப்பி நான் ஏன் சொல்றேன் நீங்க அனுசந்தானம் பண்ற வரைக்கும் இந்த திருஷ்டாந்தம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கணும் இந்த எக்ஸாம்பிள் வந்துட்டே இருக்கணும் நீங்க வந்து அந்த டைம்ல உட்காந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி பாக்கணும் அது ஏன் அப்படி அது வந்து நீங்க வந்து ஃபியூச்சர்ல அட்டைன் பண்ண வேண்டிய ஒரு சாதனத்தை பத்தி நான் பேசல வைகுண்டத்த கைலாசத்தை பத்தி தெய்வத்தை பத்தி கூட பேசல உங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு சென்டர் அந்த சென்டர்ல எப்பவுமே எல்லாத்திலேருந்தும் உங்களை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு லேண்ட் இருக்கு ஒரு which which can which is capable enough to release you from all தீப் இருக்கு அதுதான் அம்மா இல்லையா அந்த ஹிருதஸ்தானம் அதுக்கு உபனிஷத்து ஹிருதயம் சொல்றது அதுக்குள்ள போய்ச்சின அபாடான் ஆயிடுச்சு நான்கு எழுந்துட்டோம் இல்லையா என்ன சொல்றா ஜத்திலேயே அந்த ஸ்டேட்ட அடைய முடியும் அந்த ஸ்டேட் தூங்கிதான் ஜாகிரத் சத்துவம்னாக்க அலர்ட்னஸ் விஜிலன்ஸ் அந்த விஜிலன்ஸ் தான் ஜாகிரத்தில இருக்கிற ஒரு ரத்தனம் அந்த விஜிலன்ஸோட சுசுப்தியில எந்த ஒரு நிர்விசேஷம் இருந்ததோ அந்த சுத்த சைத்தன்யம் மாத்திரமா இருக்கிற சத்தா மாத்திரகமா இருக்கூடிய அஸ்தித்மா இருக்கூடிய அந்த வஸ்து நித்திய சுத்த புத்த முக்துவரூபம் வஸ்து அந்த ஆத்ம வஸ்து நிர்விசேஷமான வஸ்துவ அடையறான் அது எப்படி அடைய முடியும் இவனுக்கு வாக்கிய பலத்தினால அடைய முடியும் அப்படிங்கிறது நமக்கு குரு சிஷிய பரம்பரை ஒரு நல்ல பிரம்மனிஷ்டனா அனுபூதிமானா இருக்கிற குரு நம்மளுக்கு காட்டி கொடுக்கிறதா புரிஞ்சு அதே போல அந்த சித்தில இருக்கிற ஞானிய பார்க்கறதையும் நமக்குள்ளையும் அது இருக்குங்கிறது அப்பதான் நமக்கு தெரியும் எதுக்கு பார்க்கணும்னாக்கா அவர் அவரை பார்க்கறதான் அந்த ஒரு பொருள் நமக்குள்ள இருக்குங்கிறது நம்மளால ஊகிச்சுக்க முடியும் அனுமானம் பண்ணிக்க முடியும் அனுமானம் போய் அத்தியாத்மமா அனுபவ அனுமானம் வந்துடும் அனுபவ அனுமானம் வந்துடும் லௌகிக அனுமானம் என்னதுன்னா ஒரு இடத்துல தீ பார்த்ததொகை பார்த்தா தீ இருக்கு திருஷ்டாந்தம் சொல்லுவா இல்லையா அதே போல ஞானியோட நிலைய பார்த்தா ஹேதுவை அனுமானிச்சு அனுமானம் ஒரு விதமா அனுபவத்துக்கு அனுகூலமா ஒர்க் பண்ணுவோம் இந்த சாதகனுக்குள்ள அப்படி பார்க்கிற போது நமக்குள்ள இருக்கிற பொருளை நாம ஊகிச்சுடுவோம் நாமளும் அந்த நிலையை அப்படியே வாங்கிடுவோம் ஒரு வார்த்தை அதுல வார்த்தை வந்து நமக்கு சகாயம் பண்ணும் அப்படி விதிவது பச குரு கிட்ட அச்சலம் சிவம் இச்சன்னு அச்சலமான சிவம் சுத்த சைதன்யம் ஆத்மாவுக்கு இன்னொரு பேரு சிவம் பேர் சங்கராச்சாரிய பதபாஷியத்துல சொல்றார் சிவம் அச்சலம் இச்சன் அச்சலமான சலனம் இல்லாதான அந்த சிவத்தை ஆசைப்பட்டு உபதேசம் இனிமா உபனிஷத் வருது அந்த மந்திரத்தை வந்து உபதேசமாவும் எடுத்துக்கலாம் சிஷியனோட கொஸ்டனாவும் எடுத்துக்கலாம் ரெண்டுமே ஸ்ருதி சொல்லல எப்படி வேணா எடுத்துக்கலாம் சிஷ்யனோட கேள்வி ரூபம் கல்பன பண்ணிக்கோட உபதேசமே இந்த மந்திரமாவே வரலாம் அப்ப இன்னமும் அழகா இருக்கு ஒரு விதமா பார்த்தோமானால் போட்டிருக்கீங்க வாசமிமா வதந்தி சோத்ரம் கவுதேவோ யுனக்தி பகவான் ரமண பகவானோட உபதேசம் எல்லாமே கேள்விதானே தெரிஞ்சுக்காக்கியமே கொஸ்டின் தான் ஆன்சர் உங்களுக்குள்ளதான் வரணும் நீங்க தான் ஆன்சர் கொடுத்துக்கணும் யாரு என்ன வந்தாலும் பகவான் பெரும்பாலும் உபதேசமே பண்ணல பகவானோட டைரக்ட் சிஷியர்கள் யாரும் ஒன்றும் பகவான்கிட்ட கேள்வியே கேட்கல எல்லாம் இந்த சந்நிதியே போருமானதா இருந்தது மௌனவியாக்கியா பிரகட்டித பர பிர தத்துவம் நிறைய நீங்க பச்சனாமிரதத்தில் கூட பார்த்தீங்கன்னா உபதேசம் கேட்பா பகவான் அப்படியே இருக்கும் பசாம இருக்கும் கொஞ்ச நேரம் நான் கேட்டேன் நீங்க ஒன்றும் சொல்லலையேன்னு சொல்லிண்டே இருந்தேன் உனக்கு தான் புரியலா கலு துவம் துண விஜா நசி சொல்ல அப்படித்தான் பிரம்மத்தை உணர்ந்த ஞானி அந்த பராவாக் அது புத்தி அதுலதான் பெரும்பாலும் கொடுக்கறது எப்படின்னா இந்த வெளியில இருக்கிற லாங்குவேஜ்னால இல்லை வெளியில இருக்கிற லாங்குவேஜுக்கு லிமிடேஷன் இருக்கு அதனால குரு கிட்ட இருக்க இருந்து கத்துக்கிறது ஒரிஜினல் சைன்ஸ் எல்லாமே அப்படிதான் ஆயுர்வேதம் முதலானதெல்லாம் கூட நாடி பிடிக்கிறது எப்படின்னா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிறது பல்சு காணும் சந்தேகமா இருக்கு அப்புறம் அத பிடிச்சு பார்த்து அது என்னது அது அது சொல்றதா சில பேருக்கு வைத்தியர்களுக்கு இன்னமும் ஆயுர்வேதத்துல பார்த்தா நாடி பரீட்சது கூட கிடையாது நாடி தொட்டு பாக்குற வேலையே கிடையாது பார்க்கறதே தெரியணுமா எத்தனை ஒரிஜினல்லா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு அதெல்லாம் கீழே வந்த சயின்ஸ் இல்லையா பிரம்ம வித்தியா இன்டிமேட்டா இருக்கிற சாஸ்திரம் அதுல வந்து ரொம்ப நேச்சுரலா அது உள்ள போகணும் அந்த வித்யா நம்ம எல்லாத்தையும் இப்ப கொண்டு போய் இந்த வெள்ளக்காரன் இங்கிலீஷ் வந்து படிச்சு ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு எல்லாம் கிளாஸ் உபனிஷத் கிளாஸ் பகவத்கீதா கிளாஸ் இந்த கிளாஸ்ல உட்காந்து சம்ஸ்காரம் இருக்கோ இல்லையோ டியூஷன் போர்டு அந்த இன்டியூஷன் ஒர்க்கே பண்ண மாட்டேங்குது டியூஷனே தான் எல்லாத்துக்கும் டியூஷன் எல்லாம் கிளாஸ் கிளாஸ் எல்லாம் என்ன ஒண்ணும் போட்டு அவ்வளவுதான் இந்த வித்தியை வந்து அந்த ஆகம பிரக்கிரிய வழியாவே உள்ள போடும் அப்படின்னா உபதேச சந்தர்ப்பத்திலேயே சித்தத்துக்கு சித்வதர்சனம் வரணும் அதுதான் தத்துவர் தத்துவர் மார்ஜனம் கதம் தேகாத்மனா திஷ்டிருஷ்ய அகிரகணம் திருஷ்யத்திலிருந்து சித்தம் அப்படி திரும்பி வந்து பார்க்கிறவன் யாரு தெரிக்கிறவன் யாரு பகவான் வந்து ரொம்ப கூட இருக்கிறவள மெதுவாக சந்தர்ப்பம் பார்த்து விடும் யாரு ஒரு சாதகருக்கு ரொம்ப நாள் அங்க இருந்து முதல்ல வரபோது கிஃப்ட் கிடைக்கும் ஸ்பிரிச்சுவலி நம்ம வரத்த எல்லாம் ஸ்வீட் எல்லாம் கொடுக்கற மாதிரி ஞானிகளை பார்க்கற போது சட்டுன்னு ஒரு அனுபவம் வரும் ரொம்ப பக்குவமா இருக்கிறவ அதில் நெனைச்சுடுவான் அது ரொம்ப ரேர் பெரும்பாலும் எப்படின்னா அது வந்துட்டு அது ஒரு கிஃப்ட் அது என்ன பண்ணும் பாகவதத்திலேயே பார்த்தீங்கன்னா கோபிகைகள்லாம் பகவான் கிட்ட அந்த அனுபவம் வந்து அப்படியே நின்றுடலாம் பார்த்தா விட்டுட்டு போயிட்டாங்க அப்புறம் அழுதுண்டே இருக்கான் இல்லையா இந்த மாதிரி தான் இந்த ஒரு டேஸ்ட் கொடுத்துட்டு விட்டுணும் அப்ப திருப்பி தப்பிப்பா இவன் எப்படி திருப்பி அந்த லேண்ட் இருக்குன்னு தெரிஞ்சாச்சு அங்கே எப்படி போறது இந்த நாளைக்கு தெரியாத ஒரு ஹையர் பிளேனோட கிளிம்ஸ் கிடைச்சிருக்கு இப்ப அங்க எப்படி போறது தெரியல எல்லா டோரும் க்ளோஸ்டா இருக்கு அங்க போறதுக்கு இருக்கிற வழியை தேடுவான் இவன் அப்பதான் இவன் சாதனை எடுக்க வேண்டி தபஸ் பண்ண வேண்டிய அங்க அதுதான் நேற்றுக்கு சாயந்தரம் மாணிக்க ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தினார் திருவாஜகத்துல பொல்லாமணியே அப்படிங்கிறார் அப்படின்னா தொலைக்க முடியாத ரத்னமா இருக்கே நீங்கிறார் அந்த வஜரத்துல வந்து ஓட்ட போனேட்ட போட முடியல உள்ள என்று கிடைச்சிருக்குறதுக்கு இருக்கிற இதுலதான் அந்த குரு சந்நிதியில இருக்க எப்பவோ இருக்க அவர் நம்ம திருஷ்டிய வெளியிலேயே நம்ம தேடி படிச்சிட்டோம் தேடுறவனை விட்டு தேடுறவன் கிட்ட திருப்பி விட்டு இருக்கான் ேதம்னகா கே மைண்ட் இப்படி வெளியில போயிண்டே இருக்கு இது யாரு சொல்லி அனுப்புறா அப்படின்னு கேக்குறது அப்பாவது நம்ம தியானம்னா இதெல்லாம் தான் உட்கார்ந்து இந்த மனசு எங்க வெளியில போறது யாரு அனுப்புறா உள்ள ஊர் சுற்று உளம்பிடாது உன்னை கண்டு அடங்கிட உன் அழகை காட்டென் அருணாச்சலம் சுற்றுறது என்னெல்லாமோ விஷயத்தை பாக்கிறது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது கண்ண முடின் இருந்தா சும்மா இருக்கா அது பாட்டுக்கு லோகத்தை சிருஷ்டி விஸ்வாமித்திரமா சிருஷ்டி பண்ணேஷிதம் பதத்தி பிரேஷிதம் மனஹா மனஹா பதத்தி மனசு வந்து வெளியிலுக்தா பிரதம நம்ம ஜீவனோட இருக்கோம் என்ன லட்சணம் எப்படி தெரியுது பிசி ஆக்டிவிட்டி ஸ்ரீகோவில்ல பூஜை நடக்கிற போது வெளியிலேருந்து யாரும் உள்ள போவா உள்ள பாத்திரத்தை கொண்டு வந்து கொடுப்பா இதை கொண்டு வந்து கொடுப்பா அபிஷேகத்துக்கு நே வித்தியத்தை கொண்டு கொடுப்பா இந்த மாதிரி உள்ள ஒரு தேவனுக்கு பூஜை ஆரம்பிச்சு அந்த சரீரை இருந்தா பார்த்தா காத்து உள்ள போறது வெளியில வருது உள்ள போறது வெளியில வருது உள்ள போறது வெளியில என்ன பண்றது தெரியல உள்ள போய் ஏதோ ஒரு தேவனை ஆராதனை பண்ணி ஆராதனை பண்ணி வெளியில வந்துன்றிருக்கு இந்த மூச்சு காத்து பிராணா பிரதமஹா பிரைத்தியுக்தகா ரொம்ப ஆதரவோட அந்த பிராணன் உள்ள உள்ள போறது அந்த உள்ள இருக்கிற தேவன் ட்வீட் பண்ணி விட்டாங்கனாக்கா எவ்வளவு பெரிய யோகா டீச்சரா இருந்தாலும் சரி அடிச்சு ஏத்தினாலும் உள்ள போகாது பம்பு வச்சு அடித்த என்னெல்லாம பண்ண பொக்கு நவாலே கேட்டுக்க நல்ல நேரமா பார்த்து எடுத்துடுங்க ஒன்னும் கிடையாது எந்த பிராணன் உள்ள போய் வெளியில வந்துட்டே இருக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தெரிந்தபடி அந்தந்த வேலையை உள்ள போறது கேனேஷிதான் வாசமிமா யாரோ தேவன் உள்ள இருந்துட்டு இந்த வாக்கெல்லாம் களப்பராணும் யோந்தீவையிதரம் அனாச்சரவணா பிராணான் நமோ பகவதே புருஷாயம் அந்த பாகவதில உத் துருவன் சொல்ற இந்த ஸ்லோகம் இந்த கேனோபனிஷத் மந்திரத்துக்கு பாஷ்யம் யாரு இருக்கிறதுனால இந்த பிராணன் அப்படி வேலை பண்றது சக்குரம் கௌ தேவோயுனி இப்படி உட்காந்து கங்கையை பார்க்கறோம்னா கண்ணுக்குள்ளால யாரு பார்க்கறாங்க செத்து போன சரீரம் அப்படி நின்னாலும் ஒன்னும் நம்மளை பார்க்காது கண்ணு இருக்கும் ஒன்னும் பார்க்காது பாக்குற சக்தி வேற இல்லையா பாக்குற சக்தி இல்லாம இருக்கவே முடியாது அதனால தான் ஒருத்தரோட கண் எடுத்து இன்னொருத்தருக்கு வச்சு பார்க்க வைக்கிறோம் ஏன்னா பாக்குற சக்தி அவங்ககிட்ட இருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கடா இருக்கு இன்ஸ்ட்ரூமெண்ட் தான் சரியா இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் தான் எடுத்து கொடுக்கிறோம் பாக்குற சக்தி அவனுக்குள்ள இருக்கு பாக்குற சக்தி இல்லாம இருக்கவே முடியாது அது ஆத்மாவுடைய ஸ்வபாவம் சைதன்ய ஸ்வபாவா அதனால தான் கண் இல்லாத வாழ்க்கையே தட்டினா திரும்பி பார்ப்பாங்க பார்க்கற சக்தி இருக்கு பார்க்கிற சக்தி அவனுக்கும் சொப்பனம் தெரியும் கண்ணம் மூடி இல்லை சொப்பனம் தெரியும் பார்க்கிறது இழக்கவே முடியாது என்ன அது ஆத்மா கண்ணத்த இழந்து விடுறான் அது கண்ணால வந்து ரூபமா இருக்கு காதால வந்து சப்தமா இருக்கு மூக்கால வந்து மனமா இருக்கு நாக்கால வந்து ருச்சியா இருக்கு தொக்கால வந்து ஸ்பர்ஷமா இருக்கு மனசால சங்கல்பம் பண்றது எல்லாமே அதுதான் அது ஏகபிண்டமா சுசுப்தியில சன்மாத்திரமா இருக்கு அப்படி வெளியில வரபோது நான் அப்படின்னு அபிமானிச்சு நினைச்சா ஒரு ஓட்ட போட்டு வெளியில் வந்துடுச்சு கேட்கணும்னு நினைச்சா இந்த பக்கம் ரெண்டு ஓட்டை போட்டு வெளியில் வந்துடுச்சு மணக்கணும்னு நினைச்சா இங்க ரெண்டு ஓட்டை போட்டு வெளியில் வந்துடுச்சு திண்ணணும்னு நினைச்சா இங்க ஒரு ஓட்ட போட்டு பூரா ஓட்ட போடுற வேலை காணிங்கிறது சொல்லி காணினா ஓட்டை நடத்தும் ஓட்டைகள் இங்க துவாரம் போட்டு வெளியில்